ிாத்தயத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதமே நம அபரேயே பராபூத்தம் மகாபா ஜகத் பகவன் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான விஜானோபதேசம் பண்ணுவதாக உறுதி எடுத்துக்கொண்டு பிரதிஜை பண்ணி கொண்டு உபதேசத்தை தொடங்கி இருக்கிறார் நாலாவது ஸ்லோகத்தில் என்னுடைய பிரகிருத்தி எட்டு விதமாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னார் அந்த ஸ்லோகத்தை படித்து அர்த்தத்தை தெரிஞ்சுன்னுட்டோம் இப்போ சொல்கிறார் இயம் அபரா அபரேயம் கிரத இயம் அபரா அபரானா ந பரா இப்போ நான் உபதேசம் பண்ணேனே நாலாவது ஸ்லோகத்தில் இது மேலானது அல்ல மேலானது அல்லன்னா என்ன அர்த்தம் கீழானது மாசு உடையது துன்பத்துக்கு காரணமாக இருப்பது அப்பேற்பட்டதாக இருக்கிறது அபரானா தாழ்ந்தது துன்பத்தை கொடுக்கறது இதில் இன்ப துன்பம் கலந்திருக்கும் ஆனால் இன்பங்கூட துன்பமாக மாறுறதுனால இன்பங்கூட துன்பம் தான் சொல்லுவோம் ஆகவே இது அபராப் பிரகிருதி இதா இதை காட்டிலும் இந்த பிரகிருத்தியை காட்டிலும் இந்த அபரா பிரகிருதியை இப்போ நான் இன்னொன்று சொல்றேன் அந்யாம் மே பராம் பிரகிருத்த வித்தி வேறு என்னுடைய மேலான பிரகிருத்தியை தெரிந்து கொள் இந்த மேலான பிரகிருதி எப்படிப்பட்டதுன்னா இதுக்கு நேர் மாறானது இந்த அபரா பிரகிருதிக்கு நேர் மாறானது அபரா பிரகிருதி மாற்றங்களை அடையும் இது மாறாத பிரகிருதி இது தூய உணர்வைத்தான் பகவான் இப்படி சொல்கிறார் சுத்த சைதன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் சொல்கிறார் ஈஸ்வரனுடைய மேங்கிற போது மம ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரன் ஆகிய என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது பராம் தூய்மையானது நன்மையை தருவது இன்பமே வடிவானது அது மாத்திரமல்ல எல்லா உயிர்களிடத்திலும் ஜீவபூதாம் எல்லா உடல் மனம் இவைகளில் ஒளிரக்கூடியதாக விளங்கக்கூடியதாக எப்படி எல்லா குடங்களிலும் இடைவெளி எனப்படும் ஆகாசம் விளங்கி கொண்டிருக்கிறதோ அப்படி எல்லா ஆகாசம் இல்லைன்னா குடங்களுடைய வடிவம் எப்படி வரும் ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு பொருளை நினச்சி பாருங்க நடக்கவே நடக்காது ஆகவே ஜீவபூதாம் ஜீவபூதாம்னு சொன்னால் அனைத்து உயிர்களிலும் வெளிப்படுகின்ற உணர்வுன்னு அர்த்தம் எப்படி எல்லா பாத்திரங்களிலும் வெளிப்படுகின்ற ஆகாசம் போல எல்லா உடல்களிலும் இருக்கின்ற தூய உணர்வு கான்ஷியஸ்னஸ் அதனால தான் இதம் ஜகத்து தாரியத்தேங்கிறார் ஹே மகாபாகோ பெருந்தோல் படைத்தவனே புஜபல பராக்கிரமம் இருக்கக்கூடிய அர்ஜுனா யயா யயா பிரகிருத்தியான்னு அர்த்தம் எந்த பிரகிருத்தினால பராப் பிரகிருத்தினால இதகத்து தாரியத்தே இந்த ஜத்தானது தாங்கப்படுகிறதோ உணர்வு இல்லைன்னா உணரப்படும் பொருள்களெல்லாம் இல்லை ஆக உணர்வு தான் உணரப்படும் பொருள்களுக்கெல்லாம் ஆதாரம் என்பதுதான் கருத்து ஆக பொருள்களையும் பொருள்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உணர்வு தத்துவத்தையும் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இது ரெண்டும் சேர்ந்துதான் காரணம்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்போகிறார் இந்த படைப்புக்கு ஆக உடலும் உணர்வும் இல்லாமல் எதுவும் இல்லை இந்த இடத்துல ஜீவபூதாம்னு சொன்னால் ஜீவன் அர்த்தம் பண்ணுறோம் ஆனால் அந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு அந்நியமாக இல்லை என்பது அத்வைத்த சித்தாந்தம் பரமாத்மா தான் ஜீவரூபமாக இருக்கார் வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூப்பே வியாக்கரவாணி அப்படின்னு சாந்தவகி உபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு ஆக இறைவன் அனைத்தினுள்ளும் உணர்வாக விளங்கி கொண்டிருக்கிறார் அப்படி புகுந்து தான் எல்லாத்தையும் செய்கிற பின்னாலேயும் சொல்ல போகிற அனைத்து உடல்களிலும் எந்திரத்தை போல இருந்து கொண்டு மாயினால் எப்படி ஒரு பொம்மைக்குள்ளே ஒருத்தன் கொண்டு பலூனுக்குள்ளே கொண்டு எப்படி இயக்கிறானோ இந்த கடைகள் வாசல் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா பெரிய பொம்மை மாதிரி நிற்கிறது வாசலில் குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசையாக பார்க்கறது ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான் அது மாதிரி நம்ம எல்லாருடைய உடல்களே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் மலர்மிசை ஏகினான்னு திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா எல்லாம் சேர்ந்து தான் இந்த படைப்புங்கிறத பகவான் இங்க உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தில் இதை இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கலாம் அபரேயமித்தி மகாபாஹோ எஜேதம் தாரிய தே ஜத்து